வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் புதல் வரை பெருபடலம் அது பொழுது அவுணர் கோமானிய தவத்தின் சீரால் பதும கோமளையென்றோதும் பாவை தன் உதரம் போந்து குதுமதி குழவியே போல் பொற்பொடு பொலிந்து முன்னம் மதலை வந்தான் மரலிக்கு மரலே போல்வான் வந்ததோர் மதலை தன்னை மன்னவர் மன்னன் காணூவு அந்த மில் மகிழ்ச்சி பொங்கா உணர்த்தங் கிளைஞர்கெல்லாம் நந்திய வெறுக்கை தன்னை நலத்தக வீசலுற்றான் இந்திரன் முதலினோரும் யாவரும் வீசிய பின்றை பின்வானோர் மெல்லிய ரவுணர் மாதர் ஆசிகள் புகன்று போற்றி அன்னதோர் மைந்தன் தன்னை காசொடு வைரமுத்தம் கதிர் கதிர்பொலன் தொட்டில் சேர்த்தார் மாசகல் மதியமே போல் பைப்பய வளர்தல் உற்றான் கட்டழகு உடைய மைந்தன் கம்பலம் கொண்ட செம்பொன் தொட்டிலில் துயிலும் எல்லை ஒரு பகல் சுடரின் என்று ஊழ் விட்டது ஓர் நூழை தன்னால் மேவியே அனையன் மெய்யில் பட்டது அங்கு நாடி பரிதியைச் சுளித்து பார்த்தான் பார்த்திடுகின்ற மைந்தன் பன்மணி தொட்டில் நின்றும் சீர்த்து எழுந்து அண்டம் பாய்ந்து செம்கதிற் செல்வன் பற்றி கார்த்திடு புயங்கம் கவ்வும் படித்து எனக்கரத்தில் கரத்தில் கொண்டு பேரையில் வந்தான் தவத்தினும் பெரிது ஒன்றுண்டோ தானுரை இருக்கை தன்னில் தகுவற்கோன் தனையன் சாரா ஆனதோர் செம்பொற்றொட்டில் அணிமணிக்காலினூடே வானுவை வலிதிற்கட்டிப் பண்டு போல் துயின்றானங்கள் வானவரதனை நோக்கி மனம் வெரிகி மறுக்கமுற்றா பரிதிவின் சேரல் இன்ிப் பிழைத்தலும் பார் தந்துள்ளோன் கருதி இந்திரனே ஏனை கடவுளறியாறும் நிருதர்கோன் தன் பால் வந்து நீடியிருள் பகைவன் தன்னை தருதினின் மைந்தன் செய்த தனிச்சிறை நீக்கி என்றான் மறை புரிந்த நான் முகன் இவை புகழலும் வானத்து இறை புரிந்திடும் என் மகன் இன்னே சிறை புரிந்ததை உணர்கிறேன் அவனது செய்யக் குறை புரிந்தது என் பகர்தி என்று உரைத்தனன் கொடியோன் தொற்ற வாசகம் கேட்டலும் ஆறுயிர்த் தொன்மே முற்று முகமேல் அற்றமில் சுடர் ஆதபம் பற்றி வெய்யவன் சிறை புரிந்தான் செயல் கேட்டலும் சூரபன்மாவாம் தகுவர்கோன் மிக நீர் என் மகன் சார்ந்து மிகவும் நன்மொழி கூறியே அங்கு அவன் விடுப்ப பகலவன் கொடுப்போதிரால் இன்றி எனப் பகர்ந்தான் கேட்ட நான் முகன் நன்றி என விடை கொண்டு கிளர்ப்பொன் நாட்டின் மேனகை முதலினோர் பாடலின் நலத்தால் ஆட்டு பொன்மணித் தொட்டிலின் விசைவுறும் அண்ணல் மாட்டுமேவினின்று அளவையில் ஆசைகள் வகுத்தான் அன்பின் மைந்தனைப் புகழ்ந்து முன்னிற்றலும் மனையான் என் பெரும் பரிசுமக்கென இன்னதோர் இரவே துன்புறும் சிறையகற்றுதீ என்றலும் தொல்லோய் உன் பெரும் படை தருதியேல் விடுவனென்று உரைத்தான் உரைத்தமைந்தனுக்கு அயன் தனது அகன் படை உதவ நிறைத்த செம்கதி செல்வனை விடுத்தனன் நிறுதன் விரைத்த பங்கையக் கிழவனும் புதல்வனை வியந்து பரித்தியால் என உதவினன் மோகவெம்படையே படை படையளித்தலும் பகலொடு பங்கையத்தவர்க்கு விழையளித்தனன் தாதைய தன்மையை வினவி நடை அளித்தனன் புதல்வனுக்கு அன்னது ஓர் இடை இடையளித்தனன் பானுகோபன் எனும் இயற்பேர் பானுகோபன் என்று ஒரு பெயர் பெற்ற பாலன் மானை நேர்விழிமங்கையர் மதன் என மயங்க ஆன பேர் உருவெய்தியே அம்புய திருவின் பொறுதவன் தனைப் பெரும் திரல் கொண்டான் பருதியின் பகையாம் இவன் பெற்ற பெண் பறிவால் நிருதற்காவலன் அங்கிமா முகத்தனை நிறம் சேர் இரணியன் தனை வச்சிறவாகுவை எழிலார் மருவுலாம் குழல் பதுமகோமளை தர மகிழ்ந்தான் மைத்த கூர் விழி ஏதைய தேவியர் மகிழ்வால் உய்து நல்கிடச் சூரனாம் பெய்யவன் ஒருங்கே பத்து நூறு உளவுமை சேர்பாலரைப் பயந்தான் இத்திரத்தவர் தம்முடன் அங்கன் வீற்றியிருந்தான் சீற்றமுற்றிடு கணே தோற்றினானதி சூரன் என்றோர் மகன் வீற்று நூற்றுவர் மேவினரன்னவர் ஆற்றல்யாவரறைந்திடவல்லே அந்த நாளில் அவன் தன் இழவலாம் தந்தி மாமுகத்தாரகன் முந்து செய்தவ செய்தவொயம்பினோர் மாமகன் வந்து தோன்றினன் வான் கதீர் பிள்ளை போல் ஆமிவன் அசுரேந்திரன் என்ற அவர்க்கு ஏமம் ஆன குரவன் இசைப்பான் நாமம் எய்தி நலம்பெரு காளையாய் காமன் என்ன கவிண்டனன் யாக்கையே ஓதரும் கலையாவும் உணர்கினும் ஏதமாவதோர் விஞ்சையற்றிடான் பாதகம் புரியான் பழிபூண்கிலான் நீதி அன்றி எவையும் நினைகிலா வீறு கொண்டு இகழ் வீரம் புகன்று எதிர்மாறு கொண்டவர் உண்டியனின் மற்ற அவர் ஈறு கொண்டிட ஏற்று உறமேல் படை ஊறு கொண்டிட உண்ணும் ததை மையான் சிகரம் எண்ணில சேட்படுகிதான் அகரும் நல்கி அமர்ந்து என்ன அன்னதுவோர் மகனே நல்கி வளம் கெழும் மாயமானகர வாழ்க்கையின் நன்னினன் காரகண்